ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் त्वमेव நித்தியை மாதேசமேவ மேவிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ருஷிபோ மஹோ நமோ குருபியோப்பி பிரானோவாஹமஸ் மதிபுராலம் லோக்கம் ஷராச்சாரியம் யணம் சூத்தாஷியுனோரா மூதவி வோமவது வப்தேய दक्षिणामूर्त नम आत्मबोधम नालु श्लोक पढ़चर नालु शलोक तुरच तपोभिषीण शाता वीतरागिणाम विधीयते, முமுதோ விதீ சாட்சா பயனம் மோம விவர் விதைய விதாத்தியமி அவச்சி இயவசி கேவல மோ பீம்சு மாதிர் ஆத்மாவை பற்றிய அறிவை இந்த கிரந்தத்தின் மூலம் உபதேசம் செய்திருக்கிறார் முதல் ஸ்லோகம் ஆத்ம ஜியானத்தை பெறுவதற்கான தகுதியை சொல்லியிருக்கிறது இந்த ஆத்ம ஜியானம்ங்கிறது ரெண்டு விதம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று நம்மை ஜீவாத்மா என்று புரிந்து கொள்ளுகிற ஜானம் ஒரு முக்கியமான ஜானம் நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மா என்று தெரிந்து கொள்வது இரண்டாவதான ஞானம் இங்கே இந்த புஸ்தகத்தில் ஜீவாத்மாவாகிய நான் உண்மையில் பரமாத்மா என்று தெரிந்து கொள்வதுதான் இந்த புஸ்தகத்தில் முக்கியமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிற விஷயம் ஆகவே ஏற்கனவே ஒருவனுக்கு தேகாத்ம புத்தி இல்லாமல் ஜீவாத்ம புத்தி இருந்திருக்கணும் ஆஹா ஆத்ம புத்திங்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தில் மாத்திரம் அப்படி மற்ற சித்தாந்தங்களில் அப்படி கிடையாது ஜீவாத்ம புத்தி மாத்திரம்தான் இது பெரிய வித்தியாசம் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்துக்கும் மற்ற சித்தாந்தங்களுக்கும் உள்ள மாபெரும் வேறுபாடு இந்த வேறுபாடு அதாவது குழந்தையா இருக்கிறபோதே நமக்கு பிரம்மச்சாரியாக பிரம்மச்சாரின்னா சின்ன வயசு நாலு அஞ்சு வயசில் ஓரளவுக்கு விவரம் தெரிகிறபோதே குழந்தைக்கு நீ வந்து உடம்பு இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர்னு சொல்லி கொடுத்து தான் ஆகணும் நம்ம கல்ச்சர் நம்ம அதை விட்டுட்டோம் விட்டுட்டோம் என்ன காரணமோ எங்கேயோ செதறி போயிடுது முதல் பாடமே நீ உடம்பு இல்லை நீ உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் அப்படிங்கிறது தான் குழந்தைக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும் இந்த ஜீவன் பண்ண வேண்டியது புண்ணியம் ஈஸ்வர பக்தி தர்மானுஷ்டானம் நல்ல குணங்களை வளர்க்கிறது உயிருக்கு உறுதி தேடணுமே தவிர உடலுக்கு உறுதியை கடைசி வரைக்கும் தேடக்கூடாது அப்படிங்கிறத குழந்தையிலேயே சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறது சாஸ்திரத்தை படிக்கும்போது தெளிவாக தெரிகிற விஷயமாக இருக்கு முதல் பாடமாக இருக்கு அதை வச்சு தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க முடியும் நீ வந்து தாற்காலிகமாக உனக்கு மனித உடம்பு கிடச்சிருக்கு இந்த மனித உடம்பில் தான் நீ வந்து உன்னை ஜீாத்மாவாகிய உன்னை பரமாத்மாவாக புரிஞ்சிக்க முடியும் உன்னை ஜீவாத்மா என்றும் ஜீவாத்மா அல்ல பரமாத்மா என்றும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மனித உடம்புல மாத்திரம்தான் முடியும் மற்ற உடம்புல உனக்கு இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே கைவல்லிய ஆகையினால இந்த புஸ்தகத்தை படிக்கிற போது ஆத்மபோதம்னா ஆத்ம அர்த்தம் ஆத்ம என்ன ஆத்ம இந்த புத்தகத்தில் படிக்க போகிறோம்னா இது வேதாந்த புத்தகமாக இருக்கிறதுனால நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறது ஆனால் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது எத்தனையோ ஜனங்களுக்கு நான் தேஹாத்மாங்கிற எண்ணம் இருக்கே தவிர ஜீவாத்மாங்கிற எண்ணமே வரலை வர எங்கே பாடம் நடத்துகிறது நீ பரமாத்மான்னு ஆனாலும் நம்ம இதை படிக்கிறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டதுனால தீர்மானம் பண்ணிட்டதுனால இதை படிக்கிறோம் ஆனால் இதை வந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதனால நான் முதல்ல அதை சொல்லிவிடுறேன் ஆத்ம ஜியானத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் யாருக்கு ஜீவாத்ம புத்தி இருந்து தப்பங்கள் தபெல்லாம் பண்ணினவனுக்கு தான் ஆ விவேகம் வைராஜ்யம் சமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் இதெல்லாம் சம்பாதிச்சவனுக்கு ஜீவாத்மாவை பரமாத்மாவா புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி ஏற்படுறதுனால அவனுக்கு நான் பரமாத்மாங்கிற ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் மோக்ஷத்துக்கு சாதனம் என்னன்னா நான் ஜீவாத்மா இல்லே பரமாத்மான்னு தன்ன புரிஞ்சிக்கிறது தான் சாதனம் என்பது அத்வைத வேதாந்தத்தின் ஆணித்தரமான கொள்கை அறுதியிட்ட உறுதி கொள்கையா என்னத்த சொல்வீங்களோ உறுதியானது ஆக இந்த ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம்னா மோக்ஷத்துக்கு சாதனம் ஜீாத்மாவாகிய தன்னை பரமாத்மாவாகப் புரிந்து கொள்வதுதான் மோக்ஷத்துக்கு சாதனம் எப்படி சமையலுக்கு நெருப்பு அவசியமோ அப்படி மோக்ஷத்துக்கு தன்னை பிரம்மமாக புரிந்து கொள்கின்ற ஞானந்தான் அவசியம் அது இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து சடங்குகளோ வழிபாடுகளோ பூஜைகளோ நான் பரமாத்மா என்று தெரிந்து கொள்ளாத தன்மையை கூடிய சக்தி அதற்கு இல்லை அதற்கு கிடையாது எதுக்கு கிடையாது பூஜைகளோ ஜபங்களோ யாகங்களோ தானங்களோ என்ன ரிச்சுவல் ஆல் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் வேணும் வேண்டாம் நம்ம சொல்லலை ஆனா அதுக்கு லிமிடேஷன் இருக்கு ஆக கர்மம் அஜானத்தை நீக்காதுன்னு சொன்னார் மூன்றாவது ஸ்லோகத்தில் ஞானந்தான் அஜ்ஞானத்தை நீக்குமே தவிர கர்மம் அஜானத்தை நீக்காது இந்த கர்மத்தை நான் நல்லா விசாரம் பண்ணி பேசியிருக்கேன் மறந்துடக்கூடாது லௌகிக கர்மமோ வைதிக கர்மமோ எந்த விதமான கர்மங்களும் அதாவது worldly activities and religious activities. எந்த ஆக்டிவிட்டியும் என்னது பண்ணோம் என்ன அஜானத்தை இக்னரன்ஸை ரிமூவ் பண்ண அதுக்கு முடியாது என்ன இக்னரன்ஸை அகம் பிரம்மாஸ்மிங்கிற இக்னரன்ஸ் அகம் நான் பிரம்மனுங்கிறது தெரியல நான் பூர்ணமானவன்னு தெரியாத இருக்கிறத நீக்கிற சக்தி அதுக்கு இல்லை ஞானத்துக்கு தான் இருக்கு அதை பார்த்துட்டோம் அதுக்கு உதாரணத்தையும் பார்த்தோம் எப்படி ஒளி தான் இருட்ட போக்க முடியுமோ அப்படி ஞானந்தான் அஜானத்தை போக்கும் அது மூணாவது ஸ்லோகத்தோட கருத்து சரி அந்த ஜானம் எப்படி வரும் எப்படி டெவலப்மெண்ட் பாருங்க ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுறேன் ஞானத்தினால்தான் மோட்சம் கர்மம் அஜானத்தை போக்காது நான் நிறைய அதோட சேர்த்து சொல்லியிருக்கேன் கர்மம் ஞானத்தையும் கொடுக்காது கர்மம் மோக்ஷத்தையும் கொடுக்காது எந்த ஆக்டிவிட்டியும் அறிவையும் கொடுக்காது முக்தியையும் கொடுக்காது சரி இந்த நாலாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன நாலாவது ஸ்லோகம் எல்லாம் ஞானத்தை கொடுக்கிறது ஞானத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்லப்படுகிற ஆத்மாவினுடைய லட்சணங்களை சொல்லுவதன் மூலம் ஆத்மாவை பற்றிய அறிவை கொடுக்கிறது என்ன அறிவை கொடுக்கிறது ஜீவாத்மா பரமாத்மா என்கிற அறிவை கொடுக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நான் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிற அதே நேரத்துல எல்லாரையும் நான் பரமாத்மானு தெரிஞ்சுக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் என்ன நான் பரமாத்மான்னு தெரிஞ்சின்ற பிறகு உங்களை அல்பாத்மானு தெரிஞ்சுக்க மாட்டேன் என்ன பூர்ணாத்மானு தெரிஞ்சுக்கிற போது உங்களுக்கு புரியறதோ இல்லையோ என்னுடைய அறிவின் கோணத்தில் நீங்கள் முழுமையானவர்கள்தான் உங்களுடைய உடல்ல குறைபாடு இருக்கலாம் குறை நிறை இருக்கலாம் உங்களுடைய சிந்தனையில் குறை நிறை இருக்கலாம் ஆனால் நீங்கள் யார் என்பதில் குறை நிறை கிடையவே கிடையா நான் யார் என்பதில் நான் குறைவில்லாதவன் நிறைவானவன் குறைவிலா நிறைவானவன் நான் நான் குறைவிலா நிறைவானவன் என்பதை உணர்கின்ற அதே நேரத்தில் எல்லோரையும் புழு பூச்சியிலிருந்து அத்தனையும் குறைவிலா நிறைவாகவே நான் உணர்கிறேன் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல என்னை நான் பூரணமானவன் என்று உணர்ந்தாலே எல்லாவற்றையும் நான் பூரணமானவன் என்று உணர்ந்தவனாக ஆகிவிடுகிறேன் அதில் சந்தேகமே கிடையாது அப்ப ஞானத்தை கொடுக்கிறார் நாலாவது ஸ்லோகத்தில் ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் என்ன ஞானம் ஞானம் எப்படி வரும் ஞானம் எப்படி வரும்னு கேட்டால் அதை பற்றி சொல்லி கொடுத்தா அந்த ஞானவர் இப்போ வந்து நான் ஒருத்தர் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து திருநாவுக்கரசு தம்பிரான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கூட நான் மொட்டையாக சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் திருநாவுக்கரசு தம்பிரான் அப்படின்னு நான் சொல்கிறேன் திருநாவுக்கரசு தம்பிரான் எப்படி இருப்பார் சுவாமி இந்த கூட்டத்தில் தான் இருக்கார்னு சொல்கிறீங்க எப்படி இருப்பார் அவர் மொட்டை அடிச்சிருப்பார் அவர் காவி போட்டிருப்பார் அவர் வந்து கீழே உட்கார்ந்துருப்பார் சேர்ல உட்கார்ந்துருக்க மாட்டார் உங்க கண்ணுக்கெல்லாம் அவர் தெரியற மாதிரி உட்கார்ல அவர் வந்து எனக்கு வலதுகை பக்கம் உட்கார்ந்துருக்கிறார் கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் வெள்ள சட்டை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அவருக்கு பின்னால் அவர் உட்கார்ந்திருக்கார் அப்படின்னு உடனே அங்கே உட்கார்ந்துருக்கார் இவர் தான் திருநாவுக்கரசு தம்பிரான் அப்படின்னு சொன்ன நான் முதல்ல சொன்னபோது திருநாவுக்கரசு தம்பிரான் உங்களுக்கு தெரியுமோ திருநாவுக்கரசு தம்பிரான்னு ஒருத்தரை சொன்னபோது உங்களுக்கு ஞானம் வந்துதா வரலை திருநாவுக்கரசு தம்பிரான்னு ஒருத்தர் இருக்கார்னு நான் சொன்னதுனால என் வார்த்தையே ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறேன் இங்கே தான் இருக்கிறார் நான் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கார் சொல்லும் கூட கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் அவரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் சொல்கிற போது நான் இப்படி எல்லாம் விளக்கி சொன்ன உடனே உங்களுக்கு கண் இருக்கிறதுனால கண்ணு இருக்கிறதுனால கவனமாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த வார்த்தையெல்லாம் உங்கள் மனசில் எனக்கு வலதுகை இருக்கிறார் அவர் கீழே உட்கார்ந்துருக்கிறார் இப்படியெல்லாம் சொன்ன உடனே நீங்கள் உங்கள் கண் அங்கே போகிறது போய் அவரை பார்க்குறீங்க பார்த்த உடனே ஓஹோ இவர் பேர் திருநாவக்கரசு தம்பிரான் புரியுதா திருநாவுக்கரசு தம்பிரானை பற்றின ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது திருநாவுக்கரசு தம்பிரானை பற்றி நான் விளக்கி சொன்னத்துனாலே திருநாவுக்கரசு தம்பிரானை பற்றின ஞானம் வந்தது நான் உங்கள்ட்ட எல்லாரும் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் திருநாவுக்கரசு தம்பிரான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களாம் ஓம் நமசிவாய சொல்லுங்கோ போய் தட்சிணாமூர்த்தி ஒரு நாலு தன சுற்றிட்டு வாங்கோ அப்படி சொன்னால் தெரியுமா தெரியாது புரிறதில்ல அது மாதிரி நான் பரமாத்மா என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது சுவாமி அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லணுமா வேண்டாமா எப்படி திருநாவுக்கரசு தம்பிரானுக்கு நான் விளக்கங்கள்லாம் சொன்னதுக்கு பிறகு அவரை பற்றின குறிப்புகள்லாம் சொன்ன பிறகு உங்களுக்கு அவரை பற்றின அறிவு ஏற்பட்டுதோ இப்போ வந்து திருநாவகிரச தம்பிரானு உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமோ இப்போவே தெரிஞ்சு போச்சு இப்பவே தெரிஞ்சு போச்சு சொன்னீங்க பின்னால ஒரு காலத்துல தெரியும் நினைக்கிறோம் அது மாதிரி இப்ப நான் வந்து பரமாத்மாவை பத்தின லட்சணங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்பவே புரியும் என்ன புரியும் நான் பரமாத்மா அப்படின்னு புரியணும் புரியலைன்னா என்னாகும்னா அது வந்து புரியலைன்னா என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்ப படிக்கணும் வேற என்ன பண்ணுறது கண்ணில் வந்து பார்வை சரியா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் கண்ணில் வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த கண்ண இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதானா நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிற வரைக்கும் அவன் விட போகிறதில்ல அப்புறம்தான் அவன் பவரை கண்டுபிடிக்கணும் அது மாதிரி உங்களுக்கும் இந்த அற ஸ்லோகமெல்லாம் சொல்ல சொல்ல ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் ஆத்மாவை பற்றின லக்ஷணங்களை சொல்ல சொல்ல ஓஹோ பரமாத்மானால் என்னன்னு புரியுறது சுவாமி அந்த பரமாத்மா யார் தெரியுமோ நான் தான் அது நீங்களும் பரமாத்மா நானும் பரமாத்மா நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை பாரதியார் பாடினது எனக்கு நல்லாவே புரியுது அறகுறையாக புரியலை அந்த வேர்டுக்கெல்லாம் வே தெளிவான பொருள் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி சொல்லுவீங்க அதுக்கு தான் இப்போ நாலாவது ஸ்லோகத்தில் என்ன லட்சணம் பாருங்க அதாவது அது வரை நான் சென்ற முறையிலே இதை விளக்கி சொல்லிவிட்டேன் அறியாமையினால் அது வரையறுக்கப்பட்டது போல தெரிகிறது ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அறியாமையினால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு கருத்து அறியாமையினால் அது வரையறுக்கப்பட்டிருப்பது போல காணப்படுகிறது ஒரு பொருள் இன்னொரு பொருள் சென்ற வாரம் சொல்லலை அறியாமையினால் அது மறைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது தெரியாதது போல இருக்கிறது அறியாமையினால் அது தெரியாதது போல இருக்கிறது அறியாமை நீங்கும் பொழுது அது தானே தெரிகிறது இன்னும் சொல்லப்போனால் என்னென்னா அறியாமையையும் விளக்கிக் கொண்டிருப்பதாக அது இருக்கிறது அறியாமையையும் விளக்கி கொண்டிருப்பதாக அது இருக்கிறது என்ன எப்படி அது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சுவாமி என்னுடைய அறிவை நான் அறிகிறேன் என்னுடைய அறிவை நான் அறிகிறேன் என்னுடைய அறியாமையையும் நான் அறிகிறேனா இல்லையா சந்தேகம் என்னுடைய அறியாமையையும் நான் அறிகிறேன் அறியாமையை அறிகின்ற ஒருவன் இருக்கிறானா இல்லையா அறியா இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் விழிப்பிலும் கனவிலும் எல்லாவற்றையும் நான் அறிகிறேன் வச்சுப்போம் இங்கே ஒழுங்கா தெரியாது அது சமாச்சாரம் வேறு விழிப்பிலும் கனவிலும் நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் உறக்கத்தில் நான் எதையும் அறியவில்லை ஆழ்ந்த உரக்கத்தில் எதையும் நான் அறியவில்லை என்பதை அறிகிறேன் சந்தேகம் ஆழ்ந்த உறக்கத்தில் நான் எதையும் அறியவில்லை என்பதை அறிகிறேன் விழிப்பிலும் கனவிலும் எல்லாவற்றையும் அறிகிறேன் என்பதை அறிகிறேன் அறிகிறேன் என்பதையும் அறிகிறேன் அறியவில்லை என்பதையும் அறிகிறேன் அறிவையும் அறியாமையையும் அறிகின்ற நான் அறிவாகவே இருக்கிறேன் அவ்வளோதான் இது இப்போ புரியுதா அப்புறம் புரியுமா இப்பவே புரியுறதா இல்லை நீங்க இப்போதான் சொல்லியிருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து நல்லா புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன சொன்னீங்க அதுதான் நீங்க சொல்றபோது புரியுற மாதிரி தானே சொல்றீங்க அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அரிவாகவே நான் இருக்கிறேன் I இல்யூமின் my ignorance. எப்படி பாருங்க I pure consciousness இல்லியூமின் my ignorance. என்னை அறிந்து என்னை அறியவில்லை என்கிறேனா என்னை அறியாமல் என்னை அறியவில்லை என்கிறேனா இன்றைக்கி இப்படி தான் இருக்கும் தீர்மானம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி என்ன திசைன்னு தெரியாதுன்னு ஆகையினால ஆமாம் இப்படி தான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கோங்க ஆக இங்கே பாருங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் நல்ல நான் என்பது தெரியாத விஷயம் அல்ல நான் என்பது தெரியாத விஷயமா தெரிந்த விஷயமா யாரும் சொல்ல முடியாது என்ன எனக்கு தெரியலைங்க அப்படின்னா எனக்கும் உன்னை என்னன்னு தெரியலைங்க அப்படி தான் சொல்லணும் அதாவது நான் என்னை அறியவில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நான் இருக்கிறேன்கிறது எனக்கு தெரிகிறது நமக்கு குழப்பம் என்ன தெரியுமா நான் என்னவா இருக்கேங்கிறது தான் தெரியலை என்னவா இருக்கேன் உண்மையிலேயே நான் குழந்தையா இளைஞனா முதியவனா அல்லது நான் இறக்கப் போகிறவனா இருக்கப் போகிறவனா அங்கே தான் குழப்பமே இருக்குது அதாவது நான்ங்கிறதுல சந்தேகம் இல்லை நான் இருக்கிறேன் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது நான் இருக்கிறேன்கிறத பற்றி நான் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் இருக்கிறேங்கிறது எனக்கு நன்றாகவே எனக்கு தெரிகிறது நான் என்னவாக இருக்கிறேங்கிறது தான் எனக்கே புரிய மாட்டேங்கிறது கணவரை பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கேன் மனைவியை பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கேன் சாமியாரை பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கேன் உலகத்தில் விவகாரம் பண்ணுற போது ஒரு ஒரு மாதிரி இருக்கேன் நான் ஆனால் நான் உண்மையிலேயே நான் என்னவாக இருக்கேன் சாஸ்திரம் அதைத்தான் சொல்லிக் நீ இருக்கிறாய்ங்கிறதுல சந்தேகம் நீ உடலாக இல்லை நீ உள்ளமாக இல்லை நீ உயிராக இருக்கிறாய் இது முதல் பாடம் அப்புறம் ரெண்டாவது பாடம் நீ உணர்வாக இருக்கிறாய் அவ்வளோதான் இது இந்த உயிராக இல்லை உயிராக இருக்கிறேன் என்பதும் உணர்வாக இருக்கிறேன் என்பதும் உயிராக இருக்கிறேன் என்பது ஜீவாத்மாவாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் என்பது பரமாத்மாவாக இருக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் உயிராக இருக்கிறேன்னா சோல் உணர்வாக இருக்கிறாய கான்சியஸ் அவ்வளவுதான் பாடம் ஆனா இதை படிக்கிறதுக்கு இந்த மனுஷ ஜென்மா முழுவதும் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுகிட்டு வாழ இதை புரிஞ்சுட்டா என்னை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறபடி தானே நான் வாழ்வேன் நான் என்னை எப்படி என்ன நான் நினைக்கிறேனோ அப்படி தான் நான் என்னை வாழ்க்கையை நடத்துவேன் ஆனால் அதே சமயம் மற்றவங்களுக்கு இந்த ஜானம் இல்லைன்னா அவங்கள மாதிரி அஜானியாகவே நான் நடந்து வாழ்ந்தாகணும் அஜ்ஞானி மாதிரி நடிக்கணும் ஞானி மாதிரி நடிக்க முடியாது நடிக்கக்கூடாது ஞானி மாதிரி நடிக்க முடியாது அக்ஞானி மாதிரி நடிக்க வேண்டி ஏன்னா அக்ஞானியோட விவகாரம் பண்ணுறபோது அக்ஞானி மாதிரி விவகாரம் அக்ஞானி மாதிரி விவகாரம் பண்ணணும் ஏன்னா அவன்கிட்ட போய் நான் ஜானின்னு சொன்னால் அவனுக்கு என்ன புரியும் புரியாது அவனுக்கு புரியலேங்கிறத கவலைப்பட்டால் நான் அக்ஞானி தான் ஆகையினால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் எனக்கு என்னமோ இந்த ஸ்லோகத்தை இப்படி புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தோன்றுகிறது அதாவது இந்த ஆத்மா வரையறைக்குட்பட்டது போல தோன்றுகிறதுங்கிற பாடத்தை விட ஆத்மா ஏதோ அறியப்படாத பொருள் போல தோன்றுகிறது அறியப்படாத பொருளை போல நிறைய பேருக்கு தோன்றுகிறது பெரும்பாலான மக்களுக்கு தன்னை அறியாதது போல தோன்றுகிறது தன்னை தானே விளக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் விளக்குகிறார்கள் என்பதை விளக்கமாக விளக்கினால் அவர்களுக்கு தன்னைத்தான் அறிகிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள் அவளைதான் சொல்லணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லணும் அறியாமையினால் ஆத்மா மறைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது அந்த அறியாமையை அறிவை வழங்குவதன் மூலம் நீக்கி விடுவோமே ஆனால் அந்த ஆத்மா தன்னைத்தானே விளக்கி கொண்டிருப்பது அது விளங்கொள்ளப்படும் அதுதான் ரெண்டாவது வரியில சொல்லி இருக்கு ஆத்மாக பிரகாசத்தே ஆத்மா ஸ்வயம் பிரகாசத்தேயம்னா என்ன அர்த்தம் தானே ஒளிர்கிறது எல்லாவற்றையும் ஒளிர்வித்துக் கொண்டு ஒளிர்கிறது அதுக்கு உதாரணம் சொன்னார் மேக அபாயே அம்சுமான் இவ மேகம் நீங்கியவுடன் சூரியன் விளங்குவது போல மேகம் ஈசிகோல் டு அறியாமை அம்சுமான் ஈசீகோல் டு ஆத்மா அம்சுமான் ஆத்மா மேகம் நீங்கியவுடன் சூரியன் விளங்குவது போல அறியாமை நீங்கியவுடன் அறிவு வடிவமாகிய நான் தானே விளங்குகிறேன் இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கிறார் ஆசிரியர் ஒன்று நமக்கு ஒன்று புதுசாக அறிவை கொடுக்கலை புதுசா ஒன்று அறிவு கொடுக்கல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளை யாருன்னு தெரியலேன்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்மை தெரியாம இல்லை நம்மை என்னன்னு தெரியல நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை நான் இருக்கிறேன் நான் என்னவாக இருக்கிறேங்கிறது தான் எனக்கு தெரியலை ஆனால் நான் அது ஆனால் என்ன சொல்கிறோன்னா என்ன எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு உன்னை உனக்கு தெரியலைங்கிறது உனக்கு தெரிஞ்சு சொல்கிறியா தெரியாமல் சொல்கிறியா என்ன எனக்கு தெரியலை என்ன எனக்கு தெரியலைங்கிறது என்ன அர்த்தம் என்ன எனக்கு தெரியலேன்னு சொல்கிற வார்த்தை தப்பு என்ன தெரிஞ்சுதான் என்ன எனக்கு தெரியலேன்னு சொல்கிறேனே தவிர என்ன தெரியாமல் எனக்கு என்ன தெரியலேன்னு சொல்ல முடியாது நான் என்னவாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியலை நான் இருக்கிறேங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆ சாஸ்திரத்துக்கு விஷயம் அகம் சாஸ்திரத்துக்கு விஷயம் நான்கிறது இல்லை சாஸ்திரத்துக்கு விஷயம் நான் என்னவாக இருக்கிறேன் என்பது இது நீங்கள் கவனமாக யோசித்து பார்த்தா தான் புரியும் ஆக ஆத்மா ஸ்வயம் பிரகாசகா இந்த அர்த்தம் அஜான அறியாமையையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருப்பது ஆத்மா அது நான் அர்த்தம் ஏதோ ஆத்மானு தேர்ட் ஜ தேர்ட் பர்சனாக நினைக்கக்கூடாது அது ஆப்ஜெக்டாக நினைக்கக்கூடாது அறியாமையை பிரகாசப்படுத்துகின்ற பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மாவாக நான் இருக்கிறேன் ஆத்மாங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்பிளாக சொல்கிறேன் நகையில் நகைக்கு தங்கம் ஆத்மா புரியுறதா நகைக்கு தங்கம் ஆத்மா அலைக்கு தண்ணீர் ஆத்மா எது சப்டான்ஸோ அதுக்கு பேர் ஆத்மான்னு பேர் இப்போ நான்ங்கிறது ஆத்மானா நான் அர்த்தம் இந்த இடத்துல சப்ஸ்டான்ஸுங்கிறது யாரு நான் தான் இந்த உடம்பு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டான்ஸ் யாரு நான் தான் அந்த நான் என்னவா இருக்கேன் அதுதான் தெரியலை அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் நீ உயிருங்கிற பாடம் கர்மகாண்டத்தில் நீ உணர்வுங்கிற பாடம் ஞான கர்ம உயிருங்கிற பாடம் தேவை ஏன்னா சமூகத்துக்கு நன்மையை பண்ணணும்னா உயிர்ங்கிற அறிவு தேவை ஆனா முக்திக்கு உணர்வுங்கிற அறிவு தேவை ஆத்மாகி ஸ்வயம் பிரகாசத்தை ஆத்மா ஸ்வயமாக பிரகாசிக்கிறது தன்னைத்தானே விளக்கிக் சூரியனை போல மேகத்தை பிரகாசப்படுத்திக் கொண்டு மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது போல இருப்பது சூரியன் மேகத்தையும் பிரகாசப்படுத்திக்கொண்டு மேகத்தையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு மேகத்தால் மறைக்கப்பட்டிருப்பது போல இருப்பது சூரியன் நல்லா புரிஞ்சுகோ மேகத்தையும் பிரகாச ஒளிர்வித்துக் கொண்டு மேகத்தால் மறைக்கப்பட்டிருப்பது போல இருப்பது சூரியன் அதை போன்று அறியாமையையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு அறியாமையால் மறைக்கப்பட்டிருப்பது போல இருப்பது ஆத்மா ஆத்மானா நான் சொல்லணும் அறியாமையை ஒளிர்விக்கின்ற நான் அறியாமையால் மறைக்கப்பட்டவன் போல காணப்படுகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் அறியாமையை பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நான் அறியாமையால் மறைக்கப்பட்டவன் போல தோன்றுகிறேன் என்பதே இந்த சுலோகத்தினுடைய பரமசாரம் சரி இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றார் பாருங்க படிக்கலாம் அலுஷம் ஜாநாஸ் நேத்து ஜலம் கத்திரேணு அலுஷம் ஜீவம் कृत्वा स्वयं மலம் கிருவம் நஷியேத் இந்த நாலாவது பாடல்ல இருந்து என்ன தெரிகிறது நான் இந்த கருத்தை சொல்லிவிட்டேன் ஆத்மா அஜான பிரகாசகா ஆத்மா அஜ்யான பிரகாசகா ஆத்மா ஸ்வயம் பிரகாசகா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் அறியாமையையும் ஒளிர்விக்கிறேன் ஒளிர்விக்கிறேன்னு சொல்லலாம் அறியாமையையும் அறிகிறேன்னு சொல்லலாம் அறியாமையை அறியும் அறிவு வடிவம் அதுதான் சாரம் அறியாமையை அறியும் அறிவு வடிவம் அறியாமையை அறியும் அறியாமைங்கிற போது பிராக்கெட்ல நீங்க போட்டுக்கணும் அறிவையும் அறியாமையையும் அறிவையும் அறியும் அறிவு வடிவம் அறியாமையையும் அறிவையும் அறியும் அறிவு வடிவம் யாரு நான் நான் அப்புறம் நான் உங்களை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவேன் அறியாமையையும் அறிவையும் அறியும் வடிவம் நீயும் நானும் ஒன்று நம்ம எல்லாரும் உண்மையில ஒன்று நம்முடைய அறியாமையையும் நாம் அறிகிறோம் நம்முடைய அறிவையும் நாம் அறிகிறோம் ஆகவே அறிவையும் அறியாமையையும் அறிகின்ற அறிவு வடிவாக நான் இருக்கிறேன் இது ரொம்ப டெக்னிக்கலா ஒரு விஷயம் சொல்லுகிறது இந்த அஞ்சாவது ஸ்லோகம் ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அறிவை அறியும் அறிவு பொய் அஞ்சாவது ஸ்லோகத்தை படிப்போம் அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசா தினிர்மலம் ஜலம் கதக்கேவத் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் என்னன்னா ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா விரத்தி ஜானம் மித்யா விரத்தி ஜானம் மித்யா அது விருத்தி ஜானம் விறத்திம்னர்வாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு கூடிய அறிவுக்கு விற்த்தி ஞானம்னு பேர் என்ற எண்ண வடிவமாக இருக்கின்ற அறிவு அறிவு எண்ண வடிவம் தான் ஒரு அறிவு உணர்வு வடிவம் இன்னொரு அறிவு எண்ண வடிவம் உணர்வு வடிவமான அறிவு எண்ண வடிவமான அறிவு எண்ண வடிவமான அறிவு உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல அது மித்யா மதிக்கப்பட தேவையில்லாதது படிக்கிற வரைக்கும் மதிக்கணும் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மதிப்பு இல்லை புரியற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு புரிஞ்ச பிறகு அந்த எண்ணத்துக்கு மதிப்பு எண்ணங்களோடு தன்னை இணைத்துக் கொள்பவன் பந்தப்படுகிறான் எண்ணங்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளாதவனே முக்தன் எனப்படுகிறான் நல்லா கவனிங்க தாட்ஸோடு என்ன ஐடென்டிஃபை பண்ணிண்டா நான் பவுண்ட் பர்சன் தாட்ஸோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் என்ன சொல்றது ஐ ஆம் லிபரேட்டட் ஃப்ரீ பர்சன் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது நான் யாருங்கிற அறிவு இருக்கு அந்த அறிவு அறிவை வந்து என்ன சொல்கிறது ஒரு பயிற்சிக்காக சொல்கிறேன் நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அது உண்மை அல்ல பொய்யும் அல்ல மதிக்கப்பட தேவையில்லாத ஒன்று புரிஞ்ச பிறகு அதுக்கு பேர் மித்யான்னு பேர் மித்யா எளுக்கு எல்லாம் படிக்க கொஞ்சம் நேரம் ஆக புரியுது இதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகாக பாகவதத்தில் இருக்குது இங்கே ஒரு உதாரணம் இருக்குது பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாகவதம் பதினொன்று பதிமூணு ஸ்லோகன் நம்பர் ஞாபகம் இல்லை பதினொன்று பதிமூணு பதினோராவது ஸ்கந்தம் கேண்டோங்கிறாங்க இங்கிலீஷில் பதினோராவது ஸ்கந்தம் பதிமூணாவது அத்தியாயம் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் அதில் மூணாவதோ நாலாவதோ ஸ்லோகம் அது அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு மூங்கில் காடுகள் உராய்வதால் மூங்கில் காடுகள் உராய்கின்றன மூங்கில் காடுகள் உராய்கின்ற பொழுது நெருப்பு தோன்றுகிறது மூங்கில் காடுகள் உராயும் பொழுது நெருப்பு தோன்றி மூங்கில் காட்டை எரிக்கிறது மூங்கில் காடு எரிந்த பிறகு நெருப்பு அணைந்து விடுகிறது நெருப்பு அணைந்து மூங்கில்கள் எரிந்து போயிற்று நெருப்பும் அணைந்து போயிற்று நெருப்பு தோன்றியது எதனால் மூங்கில்களால் எரிக்கப்பட்டது எவை மூங்கில்கள் எரிந்த பிறகு நெருப்பு என்னாயிற்று அணைந்து போயிற்று அதுபோல நான் ஒரு இண்டிவிஜுவல் நான் ஒரு இண்டிவிஜுவல் என்ன நான் ஒரு தனி ஆள் என்ன நான் விசாரம் பண்ணுற போது எனக்கு என்ன பற்றின அறிவு ஏற்ப புரியறதுக்காக ஞாபகம் விசாரம் வந்து நீங்கள் தனியாக பண்ணக்கூடாது குருவோடு சேர்ந்து தான் பண்ணியாகும் என்னை இப்போ மூங்கில் காடு ஒராயிரம் உதாரணம் அது அது மாதிரி என்னை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணுற போது என்னை பற்றி அறிவு தோன்றி என்னை எரித்துவிட்டு அறிவும் அணைந்து விடுகிறது புரியுறதோ ட்ரை பண்ணுங்க என்னை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்னை பற்றி அறிவு எனக்கு தோன்றுகிறது என்னை பற்றி அறிவு என்ன பண்ணுகிறது என்னை எரிக்கிறது எரித்துவிட்ட என்ன ஆகிறது அந்த அறிவும் அணைந்து விடுகிறது உண்மையை புரிஞ்ச பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் நானும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்க பார்க்குறேன் அதுக்கப்புறம் உங்கள் புண்ணியம் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு என்னாகிறதுனா இந்த நான்கிற தனித்தன்மை போயிடுறது சொன்னேன் இல்லையா போலி நான் உண்மை நான் ஒரு வகுப்பில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் போலி நான் அறிந்து விடுகிறது உண்மை நான் அவ்வளோதான் உண்மை நான் வாய திறக்கப்படாது ஏன்னா உண்மை நானுக்கு வாயே இல்லை போலி நானுக்கு தான் வாயி மனசு எண்ணம் எல்லாம் அதுக்கு தான் போலி நானுக்கு தான் எல்லாம் படிக்கிறது போலி நானா உண்மை நானான்னு சந்தேகமே வந்துடும் படிக்கிறபோது உண்மை நானும் போலி நானும் சேர்ந்து தான் இருக்கு படித்த பிறகு என்ன இருலி நான் காணாம போயிடுறது உண்மை நான் மட்டுமே நிற்கிறது உண்மை நான் வந்து நீ இல்லாத நான் எப்படி பாருங்க உண்மை நான் என்பது நீ இல்லாத நான் ஏனென்றால் நீயே நான் நானே நீ சொல்ல வேண்டாம் நானே நான் நீயே நான் நானே நீனு சொல்ல நினைக்கிறேன் நீ இல்லாத நான் நான் நீ இல்லாத நான் கொஞ்சம் இன்னும் மேலே போயிட்டேன் நான் நீ இல்லாத நான் அப்போ ஸ்லோகத்தை படிக்கலாமா படித்தா தெரிஞ்சு இன்னும் இது நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது ஞானாபியாசாத்து ஞானாபியாசாத்து நிர்மலம் கிருவா ஞானம் ஸ்வயம் நசியேத் அதுதான் விஷயம் ஜாநாபியாசாத் வினிம்க்யம் நஷியே அஜானுஷம் ஜீவம் ஜாநாபியாத்து வினங்கம் ஸ்வயம் நசியேத் ஃபுல்ஸ்டாப் அது எக்ஸாம்பிள் ஜலம் கதக்கரேணுவத்துங்கிறது எக்ஸாம்பிள் அஜானகலுஷம் ஜீவம் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் அறியாமையினால் மாசுற்ற இந்த ஜீவன் அறியாமையினால் மாசுற்ற இந்த ஜீவன் கலுஷம்னு சொன்ன மாசுன்னு அர்த்தம் அழுக்குன்னு அர்த்தம் டர்ட் அர்த்தம் அறியாமைங்கிற மாசுனால மாசுபடிந்துள்ள உயிர் மாசுபடிந்துள்ள உயிரானது ஞான அபியாசா ஜீவன் உண்மையில் பிரம்மே நாகம் ஜீவகா நான் உயிரல்ல எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தூய உணர்வே நான் என்கிற அபியாசம் ஞான என்ன ஞான அபியாசம் இப்ப நாலா ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா என்ன படிச்சோம் அறிவே வடிவாகிய நான் அறிவையும் அறியாமையையும் எண்ண வடிவமாகிய அறிவையும் அறியாமையையும் அது என்ன வடிவம் தான் அறியாமையையும் விளக்கி கொண்டு அதனால் மறைக்கப்பட்டவன் போல காணப்படுகிறேன் உண்மையில் என்னை எதுவும் மறைக்க முடியாது ஆசிரியர் சொல்லி கொடுக்குற வரைக்கும் என்னமோ மறைச்சிருந்த மாதிரி இருந்தது ஆனால் ஆசிரியர் சொல்லி கொடுக்குற போதே எனக்கு புரிஞ்சு போச்சு என்னை எதுவும் மறைக்க முடியாது நான் மறைஞ்சுட்ட மாதிரி நான் நினச்சுட்டேன் ஆனால் என்னை எதுவும் மறைக்க முடியாது நான் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன் நான் அதை நினைக்கிறதுனால என்னை மறந்துட்டேன் அவ்வளோதான் உடம்ப நினைக்கிறதுனால என்ன நான் மறந்துட்டேன் என் ஃபேமிலியை நினைக்கிறதுனால என்ன மறந்துட்டேன் என் பொருளாதாரத்தை நினைக்கிறதுனால என்ன மறந்துட்டேன் என்னுடைய ஜாதியை நினைக்கிறதுனால என்ன மறந்துட்டேன் என்னுடைய மொழியை நினைக்கிறதுனால என்னை மறந்துட்டேன் சரியா தப்பா என்னை மறந்துவிட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் என்னை நான் தமிழனாக கிண்ணுட்டேன் தமிழனாக தெலுங்கனாக கன்னடியனாக இந்தியனாக இன்னொரு படி மேலே போய் மனிதனாக அப்புறம் உயிராக என்ன நான் நினைச்சுறதுனால என்னுடைய உண்மையான எண்ணை நான் கவனிக்காமல் போயிட்டேன் குரு வந்து என்ன பண்ணார் இதெல்லாம் நீ இல்ல இதெல்லாம் உன் மேல ஏத்தி வச்சிருக்கிற சமாச்சாரம் எல்லாத்தையும் உன் மேல நீ ஏற்றி வச்சிருக்க உன்னை உயிர்னு நினைச்சுட்டு இருக்க உணர்வாகிய உன்னை நீ உயிர்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுன்னு நினைச்சுட்டு இருக்க நீ தமிழன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பெண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்க நீ சாமியார் நினைச்சுட்டு நீ மாமியார்னு நினைச்சுட்டு நீ எதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறபோதே புரிகிறதா இல்லையா புரிகிற மாதிரி இருக்குது கிளாஸில் என்ன அதுதான் படிச்சுட்டே இருக்கணும் இல்லாட்டி நாங்கள் என் சாமியாராக போகிறோம் இதுக்குன்னே தானே உட்காந்துட்டு மடத்தை வச்சுட்டு பாடம் நடத்தினு உட்காந்துருக்கோம் இதுதான் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் இதுதான் சிந்தனை சாமியாருக்கு வேறு பழப்பு இல்லையாம்பான் உனக்கு பெருக்கிற பழப்பை விட என் பழப்பு ஒன்றும் மோசமில்லை ஒன்றும் தப்பு இல்லை நீ வேக வேகமாக போய் என்னத்தான் அக்காம்பிளிஷ் பண்ணியிருக்க ஃபுல்லா ஹரி வாட் யூ அக்காம்பிளிஷ்டு அப்படின்னா அதுதான் நீ அசடு வழியில இல்லை எனக்கு அசடு வழிய தெரியாது அசடு வழியை தெரியாது இல்லை அசடு வழிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீ பரபர பர பரபரானு பரபரக்கிறையே என்ன தப்பா அடைஞ்சுட்ட வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்னப்புறந்தான் எதுவும் அடையலைங்கிறது தெரியுது அப்படின்னா நீ எத்தனை வருஷமானாலும் நீ ஒன்றும் அடைய முடியாது அப்போ இந்த அறிவு இந்த அறிவு வந்த பிறகு என்னாச்சுன்னா நான் வந்து உயிரில் அஜான கலுஷம் ஜீவம் நான் இன்னொரு பாட்டை உங்களுக்கு இந்த ஆத்மபோதத்திலேயே கோட் பண்ணுறேன் பாருங்கள் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் ஸ்ரவணாதிபிருத்தி தக ஞானாக்னி ஜீவ சர்வமலான் முக்தஹ ஸ்வர்ணவத்யோதே ஸ்வயம் அந்த ஸ்லோகத்தோட பொருளை மாத்திரம் சொல்கிறேன் பொழிப்புரைய அதாவது விடாம ஆத்மபோதம் கிளாஸை அட்டன் பண்ணி அப்படின்னு இருக்கிறதுல ஸ்ரவணாதிபிகி உத்தீப்தா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உதாரணம் என்னென்னு கேட்டால் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தங்கம் இருக்கே தங்கத்தை பூமியிலேருந்து தானே வெட்டி எடுக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் கழுத்தில் போட்டுருக்கீங்க அப்பப்போ அது பாலிஷ் வேறு பண்ணிக்கிறீங்க அப்போ வந்து இந்த தங்கத்தில் நகை இருக்கேன் இந்த தங்கம் எப்படி வந்தது தெரியுமில்ல யானை தங்கமே இந்த தங்கம் எப்படி வந்தது தெரியுமா இந்த தங்கம் எங்கேருந்து வந்தது தங்கம் தங்கம் பூமிக்குள்ளே இருக்குது அந்த பூமிக்குள்ளே இருக்கிறபோது அப்படியே சொக்க தங்கமாகவாக வருது கட்டி கட்டியா மண்ணோட கலந்துருக்கு மண்ணோட போது, அதை எடுத்து அதுக்கு வந்து எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் பிஸ்கட் ஃபார்முக்கு வந்து அப்புறம் என்னவோ முத்திரை அடித்து இது வந்து சுத்த தங்கம் இருபத்தி எத்தனை கேரட்டு இருபத்தி நாலு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு வேணுமோ பெருணா தொன்னு ஒம்பது ஒன்று ஆறு தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படி போட்டு இதெல்லாம் நம்பர்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி அதை அதை கொடுத்து கூலி சேதாரம் கணக்கெல்லாம் பார்த்து இது எல்லாம் பண்ணி ஒரு வழியாக அது கழுத்துலையும் காதிலையும் மாட்டின்னு என்ன பார்த்தியா உன்னை பார்த்தியா அப்படின்னு சொல்லு அப்படி போட்டுருக்கோம் நாங்கள் ஆனால் இந்த தங்கம் பட்ட பாடு என்ன கொஞ்சமாக நெஞ்சமாக அந்த தங்கம் என்ன அடி வாங்கியிருக்கோம் இத்தனை அடி வாங்கினத்துக்கு பிறகு தான் உங்கள் அது ஆபரணமாக இருக்குது அதுக்காக எத்தனை அடி வாங்குறாங்க நிறைய பேர் இந்த தங்கம் அதுல ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா தங்கத்தை போன்றவன் இந்த ஜீவன் இந்த ஜீவன் வந்து இப்படி பாடம் கேட்டு கேட்டு எல்லா அழுக்கும் போய் போய் தங்கம் மாறி மிளர்றாம்பான்னு சொல்லியிருக்கு அந்த ஸ்லோகம் ஸ்வர்ணவத் தியோதத்தே ஸ்வயம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு அது வந்து நீங்கள் ஒப்பிடுக அஞ்சாவது ஸ்லோகம் சொல்கிற போதே அதை நீங்கள் என்ன பண்ணணும் அறுபத்தாறாவது ஸ்லோகத்தை ஒப்பிட்டு பார்க்க ஏதும் வெறும் ஸ்லோகம்தான் இருக்குது தமிழில் ஒரு விதமான அர்த்தமும் நான் போடலை போடலை வேண்டான்னு வச்சுருக்கேன் நீங்கள் உட்காந்து எழுதுணும் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் வச்சுருக்கேன் அது அஜான கலுஷம் ஜீவம் இங்கே பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறார் அறியாமையினால் மாசு அடைந்திருக்கிற இந்த ஜீவனை ஜீவனைங்கிற ரெண்டாம் வேற்றுமை இது ஜீவனை உயிரை ஞானாபியாசா ஞானாபியாசம்னா என்ன அர்த்தம் திரும்ப திரும்ப இந்த கீதையை படிக்கவும் வேதாந்தத்தை படிக்கவும் இப்படி அபியாசம் பண்ண பண்ண திரும்ப திரும்ப கற்றல் கேட்டல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இது மாதிரி சிரவணம் பண்ண ஞான ஞான அபியாசம்னா என்ன அதையே நினச்சின்னு இருக்கிறது அதைய பற்றியே பேசுறது அப்புறம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதை படிக்கிற போது உங்களுக்கு வந்து உடனே திருக்குறள் இருந்த கொட்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச புஸ்தெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் என்னெல்லாமோ கம்பேர் பண்ணி பார்க்கறது இப்படியே விடாமல் காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் ஆத்மஸ்வரூபத்தையே அபியாசம் அறிஞ்சிக்கிறது கீதையை படிக்கவும் பஞ்சதையை படிக்கவும் இப்படியே சாஸ்திரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப படித்து இது அபியாசம் பண்ண பண்ண உலகத்தில் ஜனங்கள்லாம் வந்து ஒரு ஒரு விதமாக என்ன தீமோ சொல்லின் இருப்பாங்க அங்கே வந்து அழகாக அசடு வழிஞ்சன்னு கேட்டுண்டு எல்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்கள்ட்ட போய் நீ வந்து தத்துவ மசீனா இப்படி இப்படி பார்ப்போம் அங்கெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது சாதாரணமாக பேசி பேசிட்டு ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஏதோ நம்ம பண்ண புண்ணிய நமக்கு அறியாமல் நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கடவுளே இவங்களுக்கும் அறியாமல் நீங்கி இவங்களும் அறிவை பெற்று நான் பெற்ற இன்பம் பெருக யுவையுர்ஜனா சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜனகா சாந்தி ஆப்னுயாத் ஷாந்தோ முச்சியேத பந்தேபியா முக்தஸ் அந்யான் விமோச்சையேத் தினம் தக்ஷாமுத்திட்ட தீயவர்கள் நல்லவர்களாகட்டும் நல்லவர்கள் மன அமைதி பெறட்டும் மன அமைதி பெற்ற உயிர்கள் உணர்வை உணர்ந்து விடுதலை பெறட்டும் உணர்வை உணர்ந்து விடுதலை பெற்ற உயிர்கள் மற்ற உயிர்களுக்கும் உணர்வை உணர்த்தி விடுதலையை உணரச் செய்யட்டும் அப்படின்னு தினமும் மூணு தடவை புரிஞ்சோ புரியாமலோ கவனிச்சோ கவனிக்காமலையோ இதை வந்து சொல்லிக்கின்றே இருக்கார் சிவாச்சாரியார் நம்ம போகிற போதும் सज्जनो सज्जनो भूयात। ்லோக்கூர்ஜனோயிருங்குனோனிமாப்ன பூஜபண்ணிமுடிச்சோடனே அதெல்லாம் தபுருஷா விமே சக்கிராயீமீ தன்னோ நந்த பிரச்சோதையாலய்தான் நியேன மாகேண மகிம் மகிஷாணேஷமஸ் நியம் லோகா சமஸ்தா சுகினோபவந்தூர் ஜனசனோ பூஜாத் தினம் சொல்லிட்டு இருக்கும் எத்தனை வருஷமா சொல்றோம் அது எங்கேயோ வேலை செய்யும் ஞாபகம் வச்சுங்கோ இந்த கோவிலில் பூஜை பண்ற போது இங்கே வராதவங்களுக்கும் இந்த தேனி ஜனங்களில் வராதவங்களுக்கும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இங்கிருந்து அருள் போயிட்டு இருக்கும் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை மற்றவங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் புழு பூச்சி எல்லாத்துக்குமே இந்த அருள் போயிட்டுருக்கும் இப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது அதை நம்பித்தானே பண்ணி நிற்கும் இருக்கட்டும் அறியாமையினால் மாசுற்ற ஜீவனை ஞானாபியாசா ஞான அபியாசத்தினால் இப்படி வந்து வகுப்பு அட்டன் பண்ணி பண்ணி நீங்களும் கேட்டு கேட்டு நானும் சொல்லி சொல்லி அதனால என்னாகிறதுனா இந்த அபிமானம் போய் விநிர்மலம் கிருத்வா இந்த பற்றெல்லாம் ஒழிந்து பற்றிய பற்ற உள்ளே தன்னை பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி அதனால என்னாகும்னா எல்லாம் இந்த அபிமானமெல்லாம் போய்டும் நான் ஆண்கிற எண்ணமோ பெண்ணுங்கிற எண்ணமோ ஜாதி அபிமானம் குலாபிமானம் ஏதோ பேருக்கு விவகாரத்துக்கு ஏதோ மெயின்டைன் பண்ணுவோமே தவிர லைக் dress, ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுற மாதிரி அழகாக ஆக்ட் பண்ணிவிட்டு போயிடுவோமே தவிர உண்மையிலேயே இன்வால்வ் ஆகி துக்கப்பட மாட்டோம் இந்த புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ எதுக்கும் நாம் அடிமையாக மாட்டோம் உச்சி மீது வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை சென்றது கருதார் நாளை சேர்வது நினைவார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் ஐவல்ல நவநீத் ஆகையினால என்னாச்சு அபியாசம் ஞான அபியாசத்தினால விநிர்மலம் மலம்னா என்ன அழுக்கு நிர்மலம்னா என்ன அழுக்கு நீங்கினது வி நிர்மலம்னா என்ன அர்த்தம் டோட்டலாக அழுக்கு போயிடுச்சு போயே போச்சு போயிந்தி இட்ஸ் கான் அப்படிங்குறான் இங்கிலீஷில் சொல்கிறான் தெலுங்குல சொல்கிறான் போயே போச்சுங்கிறான் அது மாதிரி இப்படி சாரிடானை சாப்பிட்ட உடனே சாரிடானோ ஏதோ ஒன்று அது சாப்பிட்ட உடனே போயிந்தி கான் தலைவலி போயிடுச்சான் இப்படி இப்படி தலை எப்படி பிடிச்சிட்டே இருந்திருக்கான் ஏதோ மாத்திரை சாப்பிட்ட உடனே போயே போச்சே அப்படிங்கிறான் உடனே வந்து சம்ஸ்கிருத்தில் வேணாம்னு சொல்லலாம் கதம் கதம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் போயிடுச்சு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அபிமானத்தை குருநாதன் மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் வாழால எல்லா பற்றையும் நீக்கினான் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் நிலையாமை காணப்படும் விநிர்மலம் கிருத்வா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஞானம் நஷ் அறிவும் தானே அழிந்துவிடும் என்ன இந்த அறிவு அறிவு என்ன அறிவும் அடங்கி போயிடும் ஞானம் ஸ்வயம் நஷ்யேத் அறிவும் கொஞ்சம் அறிவும் உடனே தானே அழிந்துவிடும் எப்படின் அது உதாரணம் சொல்றார் ஜலம் கதக்க ரேணுவ ததக்கரேணுனா தேத்தாங்கொட்டை பொடி பூச்சக்காய் இருக்குது பாருங்க தெரியுமில்லையா பூச்சக்காயின்னு ஒன்று இருக்கே எல்லாம் இப்போ அது வந்து இப்போ அதுதான் இந்த நொற வர்றது நொற வர்றதுக்கு காரணமே அதுதான் எல்லாத்துலேயும் போடுறாங்க அந்த பூச்சைக்காயின்னு பேர் சில பேர் அது என்ன சொல்லுவாங்களோ தெரியாது அது பேர் தேத்தாங்கொட்டைன்னு தேத்தாங்கொட்டைன்னு ஒரு இது அது கட் ஒரு இது அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் அடங்கிடும் அதுவும் அழிஞ்சு போயிடுவான் அது கீழே போய் சேர்ந்துடும் தண்ணியில் எல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அது கீழே போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நகையை கொடுத்தீங்கன்னா அது தேத்தாங்கொட்டையில் தான் போடுவார் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துணும் அது அது சயின்டிஃபிக்காக என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது அது எடுக்கிற சக்தி அதுக்கு இருக்குது கத்தக்க ரேணுன்னா தூள் தேத்தாங்கொட்ட பொடி தேத்தாங்கொட்டை பொடி தண்ணீரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு எப்படி அது வந்து அது கரைஞ்சி போகிறதோ அது அழுக்க நீங்கிடும் அது அது அடியில் போய் உட்காந்துக்கும் நீங்கள் அப்படியே தெளிவாக எடுத்துட்டால் தண்ணீரில் அழுக்கெல்லாம் போயிடும் அதுவும் அடங்கிடும் எடுத்துகிட்டு அடங்கிடும் அது மாதிரி சொல்கிறார் இதுக்கு இன்னொரு உதாரணம் உண்டு நான் ஒரு உதாரணம் என்ன சொன்னேன் பாகவதத்தில் மூங்கில் உராயிற உதாரணம் சொன்னேன் பிணம் சுடு தடி போகலை அப்படின்னு இன்னொரு உதாரணம் பிணம் சுடு தடிங்களா அது வீட்டில் வெந்நீர் அந்த காலத்தில் பண்ணுறப்போ என்னோம் குச்சியை வச்சுன்னு குத்திக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு குச்சியாக இது பண்ணுவோம் இந்த குச்சியை வச்சு இன்னொரு குச்சியை தள்ளிகிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுவோம் இந்த குச்சியும் உள்ளேயே போட்டுரும் ஷோ ஹாஹா முடிஞ்சு போச்சு அது மாதிரி இந்த பிணத்தை சுடுறதுக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படியும் போடுவார் அது அது வெடிச்சுடும் அதனால் அது நெருப்புக்குள்ளேயே போட்டு போட்டு பண்ணுவார் கடைசியில் எந்த குச்சியை வச்சு நினைப்பது இது பிணத்தை சுட்டது இதை வச்சுக்கணும் பூஜை பண்ணி அதையும் சுவாக போடு அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அது மாதிரி என்னை பற்றி அறிந்தேன் என்னுடைய அறிவும் அடங்கிவிட்டது உணர்வாகவே நான் இருக்கிறேன் ஆக அறிவும் என்ன சொல்கிறார் இங்கே அறிவும் அடங்கிவிடும் அறிவு பயிற்சியினால் உண்மை உணர உணரப்பட உணரப்படும் உணரப்பட்ட பிறகு அறிவும் அடங்கிவிடும் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்புல படிக்கலாம் ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓ ஆதிகுநாஸ்வாமிக்கி